ம் பிரித்தய தோத்தேத்தைக்காணையாத்தே நம திரயோயா யோகயானயாச்சிஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் அஞ்சு யஜத்தை சொல்கிறார் இதுவரைக்கும் பிரம்ம ஜான யஜம் தேவ யஜம் இந்திரிய சம்யம யஜம் விஷய கிரகண யஜம் ஆத்மசம்யம யஜ்யம்னு அஞ்சு யஜ்யம் சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில் அஞ்சு யஜ்யத்தை சொல்கிறார் திரவிய யஜ்யம் திரவிய யஜ்யம்னா தானம் கொடுக்கறது நம்ம கிட்ட இருக்கிறத பிறர்கிட்ட மனமுவர்ந்து சந்தோஷமாக வழங்கிறது அது அறிவாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் ஆறுதலாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஆனால் இந்த கான்டெக்ட்டில் பொருளை வழங்குறதத்தான் சொல்கிறார் சாதாரணமாக நம்ம கொடுக்கக்கூடிய பொருள்களை தான் சொல்கிறார் ஒருத்தருக்கு விசிறிய தானமாக கொடுக்கலாம் புஸ்தகத்தை தானமாக கொடுக்கலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட ருத்ராட்சம் விபூதி இது மாதிரி விஷயங்களை கூட தானம் பண்ணலாம் மருந்து வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி தானங்கள் வாங்குறவருடைய கை நெருப்பாகவும் நம்ம கையிலிருந்து கொடுக்கறது ஹவிஸாகவும் கருதப்படுறது ஆகவே இது திரவிய யஜ்யம்னு பேர் அடுத்தது தபோய்ஞம் அதாவது வாழ்க்கையை ஒழுக்கத்தில் ஹோமம் பண்ணுறது அதாவது தபஸ்னு சொன்னால் கட்டுப்பாடு நாமளாக விரும்பி நம்மளை கட்டுப்படுத்திக்கிறது பேர் தான் தபஸ்னு பேர் காயக்லேஷா தபா உடம்பை வந்து தர்மமான முறையில் வருத்திக்கிறதுக்கு பேர் தபஸ்னு பேர் உடம்பை சாகடிச்சுடவும் கூடாது அதே சமயம் உடம்புக்கு சொகுசும் கொடுத்துடக்கூடாது ஆக உடம்பை தர்மமான வழியில் கட்டுப்பாடாக வச்சிருக்கிறது அதுக்கு பேர் தப்போ யஜம்னு பேர் வாழ்க்கை முறையை கட்டுப்பாடான வாழ்க்கை முறையில் ஹோமம் பண்ணுறது அதுக்கு பேர் தப்போ யஜ்யம்னு பேர் தவத்தை தான் யஜ்யமாக சொல்லியிருக்கார் திருக்குறளில் தவம்னே பத்து குரல் இருக்குது உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உரு கண் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருங்கிறார் திருவள்ளுவர் நமக்கு வந்த கஷ்டத்தை பொறுத்துக்கிறது மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருக்கிறது அதுவே தபஸ்னு அவர் சொல்லியிருக்கார் அது மாத்திரமல்ல யோக யஜ்யம் இந்த அஷ்டாங்க யோகம்னு பகவான் பதஞ்சலி உபதேசம் பண்ணியிருக்கார் அதுவும் அப்படித்தான் இந்த யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணா தியானம் சமாதினு சொல்லக்கூடிய எட்டு வகையான சாதனங்களை அனுஷ்டிக்கிறத யோகமாக இங்கே பகவான் உபதேசம் பண்ணுகிறார் அது மாத்திரமல்ல அடுத்தது என்னென்னா சுவாத்தியாய யஜ்யம் தினமும் பாராயணம் பண்ணுறது சாஸ்திரங்களை எல்லாம் பாராயணம் பண்ணுறது ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணுறதுங்கிறது வேறு சாஸ்திரங்கள் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்கள் திருக்குறளை எல்லாம் பாராயணம் பண்ணுறது இதுக்கு பேர் சுவாத்தியாய யஜம்னு பேர் அதாவது நம்முடைய மனசில் நல்ல எண்ணங்கள் வாக்கில் தீய சொற்கள் வரப்படாது நல்ல சொற்கள் வரணும் நல்ல சொற்கள் எல்லாம் வர்றதுக்காக வேண்டி பாராயணத்தை விடாமல் பண்ணணும் அப்படி வாக்கில் நல்ல சொற்கள் வர்ற மாதிரி செய்யக்கூடிய நல்ல எண்ணங்கள் ஓங்கணும்னா விடாமல் ஸ்தோத்திர பாராயணம் சாஸ்திர பாராயணம் பண்ணணும் இங்கே முக்கியமாக சாஸ்திரங்களை பாராயணம் பண்ணுறத தான் பகவான் சொல்கிறார் அடுத்தது ஞான யஜம் ஞான யஜம்னா அதை படித்ததுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது முதல்ல மனப்பாடம் பண்ணுறது அது ஒரு யஜம் அப்புறம் நமக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறது இல்லை எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அதோடய அர்த்தத்தை குருக்கிட்ட போய் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் ஆக அதுக்கு பேர் ஜான யஜ்யம்னு பேர் அஜானத்தை நீக்கிறதுக்காக அஜானத்தை ஞானத்தில் ஹோமம் பண்ணுறோம் ஆக இந்த அஞ்சு யஜ்யம் இதை செய்யறதுனால என்ன ஆகுறதுன்னா அத நல்லா சொல்றார் சம்ஷிதவிரதாக எதையஹா நல்லா தங்களை கூர்மைப்படுத்தி கொள்கிறார்கள் ஷார்பன் பண்ணி கொள்ளுகிறார்கள் இந்த விரதங்களை எல்லாம் கடைப்பிடிச்சு இந்த யஜங்கள் தபசெல்லாம் பண்ணி தங்களை முயற்சி செய்து கட்டுப்படுத்தி கொள்கிறார்கள் சுவாத்தியாய ஞான யஜாச்சா யதயகான்னு சொன்னால் முயற்சி பண்ணுகிறவர்கள் சம்ஷிதவிரதாக எதையஹா தங்கள விரதங்களால கூர்மைப்படுத்தி பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் அஞ்சு யஜ்யத்தை பகவான் உபதேசம் பண்ணியிருக்கார் திரவியா யோக யஜாஸ்தா சுவாத்தியம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிஓம்